நம்முடைய சொந்த காரணமாக அதிகமாக நன்றி செலுத்துவோம் கடவுள் இருக்கின்றோம் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ප්‍රයෝජනමாக இருக்கும்படி ಪರಿපූර්ණිත terpura చెందిన வேதഭാഗಗಳಲ್ಲಿ நாம் ദൈവတော်ದವರ ವಾස්‍ය தேียนிக்கலாம் அப்போஸ்தலನಿಗೆ برسிட்டு පොයින් යදේ සිරගලෙන් මෙරෙවම් 6වෙනි විහාරం 11වෙනි සමතේ ஒருවොරවාසිකలం යදේ සිර வாசனம் நீங்கள் பிசாசின் தரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராவி உள்ளவனாகும்படி சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவிதாக நம்ம இப்பொழுது வாசிக்கோம் சாத்தானிக தந்திரம் உள்ளது என்று பரிசுத்தேதாக எழுதியிருக்கின்றது யாரை எவ்விதமாக கடுக்கலாமோ என்று சொல்லிய மகிழ்ச்சியை சுற்றித்திருக்கின்ற காலமாக இருக்கின்றது ஏதேனில் என்று சொல்லி அப்படி ஏதன் சொல்லவில்லை அவன் ரொம்ப தந்திரமுள்ளவனாக இருக்கின்றான் அவர் கைய உருவத்தில் வந்தால் மோசமான கோரமான உருவத்தில் வந்தால் அவர்கள் எடுத்துருக்க முடியும் அவர் மிகவும் தந்திரமாக எந்த உருவத்திலே சென்றால் வஞ்சித்து விடலாம் என்று அவன் எண்ணியிருக்கிறானோ அதன்படி அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று படிப்புகின்றது தேவனால் நேரடியாக உண்டாக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களையும் சாத்தான் வஞ்சித்தான் என்று அதனால நீங்கள் தந்தனங்களோடு எதிர்த்து அனுப்பிள்ளைகளாகும்படி இருக்கப்பட்ட மக்களுக்கு தூய்யாவை பெற்ற எபிஎஸ்அமியாருக்குழுதும் பொழுது தந்தர்களோடும் எதிர்த்துள்ளது சர்வாயுதங்களைக் கொள்ளும் ராணுவ வீரன் வந்து அந்த உடைகளும் அவங்களுடைய உடுப்புகளும் பாதரட்சிகளும் தலைப்பு துப்பாக்கி தலைச்சீராமன் துப்பாக்கி மார்க்கோசங்கள் எல்லாம் எப்படி சரியாக இருந்தால் அவன் என்னை காத்துக் கொள்ள முடியுமோ அதுபோல தேவிட பிள்ளைகளாக நாம் நம்முடைய எதிராளி ஆகிய பிஸ் அசோடு எதிர்த்து போர் புரிவதற்கு சர்வாய்வர்க்கத்தை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து நமக்கு படைப்புகிறது அப்படி எவ்வளவு மக்களுடைய வாய்வதைக்குள்ளே சிக்கி விழுந்து போய் விட்டபடியினால் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அவருடைய போராட்டங்கள் எப்படியெல்லாம் வரும் என்று சொல்லி அபிஎஸ் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் தோசம் வாசிப்போம் உயர்நிதி மாமல் சொத்து ரத்தோடும் அல்ல துறைத்தலங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார நோயாதிபதிகளோடும் மாநமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆண்டுகளின் செயல்களோடு நமக்கு போராட்டம் என்று நெச்சுலி அப்போ சுத்த பகுதி எழுதுகின்றார் பேவர்களுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கின்றதான நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நமக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு படிப்பு சர்வாயுதற்கட்ட தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியார் அவர் சொல்லுகின்றார் உவாசம் அழுகிறதுனாலும் எல்லாத்தையும் கிடைக்கின்றதில்லை ஆயுதத்தை நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் எதிரி பயன்படுவார் என்று சொல்லுகிற சொல்லுகின்றது அப்படிப்பட்ட அனுபவத்தை செம்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும் கை வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏனெனில் மாமல் சொத்தோடு ரத்தத்தோடு ஆரம்ப காலத்தினுடைய மாமிழ்த்தோடு ரத்தத்தோடு போராடுகிற போராட்டத்திலே ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியவில்லை அடுத்த போராட்டத்திற்கு போவதற்குள்ள அவர்கள் விழுந்து போவார்கள் போல தெரிகின்றது அப்படி இல்லாதபடி நமக்கு மாமி சொல்ல ரத்தத்தோடு அதிகாரங்களோடும் இப்போதிகளோடும் பொன்னாதோடு போராட்டங்கள் இந்த வாழ்க்கையிலே தோல்வியடைந்து போய்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இது முடியாத காரியம் சாத்தாணி மேற்கொள்ள முடியவில்லை சிலதைகள் சென்று விடுகிறார்கள் நம்ம அப்படி செல்லாதிருப்பதற்காக நமக்கு நல்ல ஆலோசனை தரப்படுகின்றது சர்வாயுத வர்க்களை தரித்துக் கொள்ளியா கடவுள் தமிழக புள்ளிகளுக்கு ஆயுதங்களை கொடுக்கின்றார்கள் அந்த ஆயுதங்களை தரித்து கொண்டு நம்ம சாத்தான் மேற்கொள்ள மாட்டான் என்று பதிமூன்றாவது அவரை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்ததால் நிற்கவும் சர்வாயுதையும் எடுத்துக்கொள்ளியால் அவைகளின் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தில் செய்து முடித்த நெருக்கவும் திராணிகளில் உள்ளவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த போகிறது என்றார் தேவன் கொடுக்கின்ற சர்வாயுதம் உள்ளே எனக்கு இயல்சி மாத்தரும் போது வேறு ஒண்ணு வேண்டாம் என்று அது நம்மளை ஏமாற்றிக் கொள்கிற ஒரு நிலை புரியாத ஒரு நிலை எித்தின் அதிபதி திருச்சபிகளாகிய மிகவும் கவனமாக அவனை ஜெயிப்பதற்கான தியமன் கொடுக்கின்ற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டுமா ஆகியால் தீங்கு நாளை அவைகளை நீங்கள் செய்து முடித்தவர்களாக இருக்கவும் பிராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவையில் சர்வாயுதவர்களுக்கு சர்வாயுதற்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமாம் முதலாவது என்ன ஆயுதம் வாசிக்கலாம் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வாசனம் ஏழு ஆயுதங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வரிசையாக வாசிக்கலாம் அவர் பெற்றுக் கொள்ளுகிறதுனாலே அதை தரித்துக் கொள்கிறதால எவ்வளவு பயன் கிடைக்கிறது பாதுகாப்புகிறது என்பது இறவுகள் என்று உணர்ந்து சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அண்டவர் சொல்லுகிறார் சத்தியம் என்னும் உங்கள் அறையிலேயே கட்டியினர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை சொல்லுகிறார் ராணுவ வீரர் அவருக்கு விதமாக பேண்டி போட்டிருந்தாலும் இடுப்பில் ஒரு கட்சி பெல்டில் அட்டிப்பதால் அவங்க ஓடுகிற நேரத்தில் அந்த பேண்டி கலந்து போடபடி நேரத்தில் வயர் லூஸ் ஆயிடும் அப்படி கலந்து போயிட முடியும் கட்சியே உங்கள் அறையிலே கட்டினவர்களாக இருந்து இந்த ஆவிக்குறி ஓட்டத்தில் இருப்பதற்கு சோர்ந்து புகாந்திருப்பதற்கு நம்ம அப்படி இடைவெளியை பெறப்படுத்தி பலப்படுத்தினை பயன்படுத்துவதற்கு வேதமசனமாக சத்தியத்தை எப்போது நாம் இதயத்திலே பதித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வாக்கி நமக்கு பதிப்பிக்கிறது ஒன்று பேர் ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்றாவது சொத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பேருந்தில் மிக தெளிவாக சொல்வது வாசிக்கலாம் ஆகியால் நீங்களும் மனதில் அருகில் கட்டிக்கொண்டு தெளிந்த புத்திளாக இருந்து ஏற்று கருத்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருமை மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள் என்று தெளிவரசுத்த பேருந்து எழுதுகின்றார் ஆகையால் நீங்கள் மனதின் அறையில் கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளாக இருங்கள் சரீரத்துக்கு ஒரு அறை இருக்கின்றது போல நம்முடைய ஆத்மாவுக்கு அது உள்ளான மனுஷன் அதற்கு ஒரு அறை இருக்கின்றது அறை என்று தெரிவித்து வருகின்றார் எண்ணங்களிலே ஒத்துண்டாகிற தீமைகள் அப்படி எண்ணங்களில்தான் பாவம் செய்து பாவம் செய்து நம் பரிசுத்தத்தை வந்து போய் கொண்டிருக்கின்றோம் அப்படி மனதிலே பாவம் உருவாகாமிருப்பதற்கு மனதின் அறை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் அது சத்தியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் சத்தியத்தினால் காக்கப்பட்டதாக வேண்டும் என்று சொல்லித்த வேதவாய்க்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரின் சோத்துவிப்பு வரவேற்பு பயன்படுத்த பிறகு வேதம் படிப்பதற்கு நேரம் இல்லைமுடியாக மாறிவிடுவீர்கள் இது எதை காட்டுகிறது தெரியுமா நாம் இடம் ஒருத்தொண்டிருக்கின்றோம் சாத்தாவின் மிக தந்திரம் உள்ளவன் மனிதர்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை கொடுக்கும் பொழுது அதிலே விருப்பமிட்டு கடந்து செல்லும் போது வேகத்தை வாசிக்க போகின்றது இணைப்பதற்கு நேரம் குறைகின்றது ஆலயத்திற்கு வருவதற்கும் சோர்வு ஏற்பட்டு உழைத்து உழைத்து களைத்து போன பிறகு சரியில் சோர்வடைந்த பிறகு அதிலும் பிறகு ஏற்பட்டு இப்படியாக சச்சனை மத்திய மாலைகளை தாக்கக்கூடிய காலமாக இருக்கின்றபடியால் சத்தியமும் கட்சியும் அறையிலே கட்டினவர்களாக அதிகாலையிலேத்து வாசித்து அந்த நாளுக்கு முழுமைக்கும் தேவையான பாதுகாப்பை தெரிந்து கொண்டவர்கள் அதனால் தேவஜான மிக கவனமாக சத்தியத்தை வாசித்ததை மனதில் நிறுத்திக் கொள்வதற்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத உள்ளத்திலிருந்து பாவ உணர்வுகள் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றது மத்திய சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டு முதல் பத்தொன்பது உள்ள அவசரங்களை வாசிக்கலாம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் சிறப்பு புறப்பட்டு வரும் புறப்படுகிறவை புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துவோம் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்த உற்சாக குறைந்து போயிட்டது இரவு இடத்தில் நிறைந்த முடியாமல் சாப்பாடு அகிராலே பலவீனமாக இல்லாது இருப்பதற்கு உங்களுடைய மனதின் அறை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் சோர்வு இல்லாதபடி பலமுள்ளதாக இருப்பதற்கு தடமாக இருப்பதற்கு சாத்தான ஜெயிப்பதற்கு எப்போதும் பலமுழுவதாக காணப்பட வேண்டுமா அவருக்கு ஆவிக்குரிய மன்னவாகிய சத்தியத்தொடிகள் எப்போது உட்கொண்டு பலனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியா அது மாத்திரமல்ல நாம் ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றோமா கையில்பது சொல்லு அவ ஓடிக்கொண்டதான மனதிலே மாமிசிந்தனைகள் உயிரமாய் பொறாமைகள் வைராகியங்கள் கொலைபாதங்கள் விதைகள் மேசித்தனங்கள் ஆகிய உணர்வுகள் உண்டாகிக் கொள்ளும் பொழுது எது நடக்குமா தினமார் கட்டிக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதும் பன்னிரெண்டாம் மணி ஒன்னு வருஷங்களிலே நீங்க சொல்லுவதை வாசிக்கலாம் மேகம் போன்ற இத்தனை திருவான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறதும் முடிக்கிறருமா இருக்கிற இயசை நோக்கி நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவுலியா பந்தை சாலையில் அணிய ஓடுவார்கி பந்தை பொண்ணு ஒருவன் மாத்திரம் புற்றுக் கொள்வான் நீங்களும் புற்றுக்கொள்ளும் முடியாக ஓடுங்கள் என்று ஆகிறப்போடி வெற்றி பெற வேண்டுமானால் வெற்றி பெருமசுடன் காக்கப்பட வேண்டும் என்று சொல்வதை சொல்கின்றது அந்த விட்டு விலகாது இருப்பதற்கு சத்தியம் என்றும் கட்சி அறையிலே கட்டியிருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியல் திருநம்பத்துகிறார் என்பதை திருச்செங்கத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சின்ன வயதிலே நான்காவது படிக்கப்படுவேன் என்று சொல்றி பள்ளியில ஒரு விளையாட்டு தண்டி வைத்திருந்தார்கள் அது அஞ்சு கார் ஓட்டம் என்று சொல்லி எனக்கு ஒரு நண்பருக்கு ஒரு ஓட்ட பந்தயம் தான் தெரிந்தது சின்ன பிள்ளைங்க நாங்க அரைக்கால் சொல்ல தான் போட்டிருக்கிறோம் பெரிய வேஷ்டி கட்டி உள்ள வேண்டிய போல வேஷ்டி கட்டி இருக்கணும் சட்டம் ஒன்று போட்டிருக்கணும் தலையில் ஒரு தலப்பாய் கட்டி இருக்கணும் ஒரு பழைய காலத்து கொடை ஒன்று கையில ஒரு பேக் போட்டிருக்கணும் ரெண்டு பேரும் அதை வைத்துட்டு ஓடணும் யாருப்படி ட்ரெஸ் பண்ணி முந்தி வர்றாங்களோ உங்களுக்கு பரிசு அதாவது அஞ்சல் கார் ஓட்டம் என்று அஞ்சல் கார்கள் எல்லாரும் நீங்களும் ரெண்டு பேருக்கும் பயிற்சி கொடுத்திருந்தது அவரு வீட்டில இருந்து துணிமணையெல்லாம் வந்தா நானும் எங்க வீட்டுல இருக்கு தாத்தாவுடைய வேண்டி சட்டெல்லாம் எடுத்துட்டு அதை எங்க வீட்டை கட்டி பார்த்தா நடக்க முடியாது வீட்டில் உள்ளவங்களை கட்டி எல்லாம் வச்சு ஒரு பல்ச்சு தந்து இப்படி கட்டி கட்டு பி கட்டாடி போனா அவர் சொல்லி தந்துருந்தாங்க பெல வேட்டுமாட்டிய கூடத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா நம்ம ராமிக்குரிய பந்தயத்தில் ஓடி கொண்டிருக்கின்றோம் அநே தினமை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஓடுகிறது என்பதை பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சிவறி செல்லாதிப்பதற்கு உலக தேசத்திற்குள்ள பொருளாசைகளுக்கு சத்தியம் என்றும் கட்சியும் அறையிலே கட்டியினர்களாக இருந்தேன் யாருடைய மனம் வந்து உலகத்தினராக திருப்பப்படாதபடி வெற்றி உணர் ரீப்பை பாதுகாத்துக் கொள்கின்றதோ சத்தியத்தை காத்துக் கொள்கின்றதோ அவர்கள் தான் இந்த ஓட்டத்திலே ஜெயமாக ஓடி வெற்றி பெறுவார்கள் நெருக்கி சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறது முடிக்கிறருமாக நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட கடலோம் விசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு இந்த ஊட்டத்தில் யார் யாரை எப்படி பலவீனப்படுத்தலாம் கூட்டாளிகளாக உறவு வச்சுட்டு வைத்திருக்கிறார்கள் நான் முற்றிலுமாக வேறுபட்டு வந்துவிட்டபடி நம்மை பொறுத்தவன் எரிசல் அடைந்து கொண்டிருக்கிறான் எப்படி ஆயுத பழைய ஜீவிக்க வேண்டும் என்று திட்டப்பட்டு இருக்கிறபடியினால் சத்தியம் என்றும் கட்சியும் கட்டினவர்களாக இருக்க வேண்டும் என்று பாட்டு பாடலாம் யார் இழந்து போய்விட்டார்களோ அவர்கள் வருகையில ஒளிந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற விளைப்படத்தில் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் இப்படி எழுதியிருக்கிறது வருகிறேன் மாணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் எவாதிக் கொண்டுதன் வசனங்களை காத்துக் கொள்கிறேன் சர்ப்பத்தின் உருவத்தில் வந்து அவனுக்கு தெரியும் நம்ம உருவத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏமாளுமிக்க தெரியும் எப்பொழுதும் உறவாடக்கூடிய பழையில் கொண்டிருந்த எல்லா மிருகங்களிலும் சந்தரமான ஒரு மிருகம் அது சர்ப்பம் என்று அந்த ஆகாயத்திலே பறந்து கொண்டே வந்து கொண்டது அதுவரைக்கும் பறக்க தான் அதனால தான் உடம்பெல்லாம் இருக்கிறார் ஆகாயத்திலே நெழந்து நெளிந்து நெளிந்து போவதற்காக அது சதிக்கப்பட்ட பிறகுதான் தரையிலே வைத்தால் நகருகின்றது ஆகாயத்திலே பறந்து கொண்டிருந்த பறவை நாகம் என்று சொல்ல கட்டோக்கத்தை முன்னெழுதியிருக்கின்றது அந்த பறவை நாகம் ஐயமாட்டு வந்து பேசிக்கொண்டே இருந்தது என்ன பேசி தெரியுமா தேவனுடைய திட்டத்தை மாற்ற விரும்ப வேண்டும் என்பதற்காக சத்தியம் என்னும் கட்சி உங்கள் அறையிலே கட்சியினர்களாக மனம் தளரவிடாதபடி யாருடைய மனம் இடம் கொடுக்காதபடி மன்னன் எப்பொழுது உறுதி உணர்வாக இருப்பதற்கு சத்தியமனியுள்ள தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காடுகாலப்படுகின்றதும் புரிச்செயலியை எண்ணங்களுக்கு இருப்பதற்கு வேகவசதமாகி சத்தியத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லியாவியார் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் இவர்களுக்கு கிடையாது யாரையும் அவர்களுக்கு தெரியாது எந்த மரியத்தில் கிடையாது சர்ப்பத்துக்குள்ளே சாத்தான் தூந்து கொடுத்த தீர்மானத்தை மனதில் உண்டாகிவிட்டது ஆகியனாலே அந்த மரத்தினுடைய கவிசி பிசித்தால் தேவன் புசிய கூடாது என்று சொன்ன மரத்தினுடைய கதையை தேவன் செய்யக்கூடாது பாவத்தை செய்யபடியாக தூண்டுவதற்கு சந்திரமான உபதேசங்களை உலகிலே கொண்டு வந்த சாத்தான் சுற்றித் தீரிகிற காலமாக இருக்கிறபடியால் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆதி பதினாலு மறுபடி வாசிப்போம் சத்தியம் எனும் அறையில் கட்டினாயும் சத்தியம் எனும் கட்சியில் கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தவிர்த்தவராயும் நீதி மார்க்கவசத்தை தடுப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்த வாக்கின் பொதுமடைய அம்புகள் மார்பிலே பாய்ந்த அடிபட்டு மார்க்கவசம் வெண்கலத்தினால் மார்க்கவசங்களை பற்றி தரித்து வருமே தவிர அந்த சரீரத்திலே படாது கொரியா தமிழமான ஆயுதங்களை தரித்துக் கொண்டு வந்தால் தெரிவித்து மாநிலங்கள் அப்படிப்பட்ட ஆயுதங்கள் தான் தரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நீதி என்று மார்க்கவசம் அனுபவத்தி நாம் எப்போ நீதி உலகிறோம் நேர்மையாக வாழ்கிறோம் பெரிய மாறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணங்கள் எப்பொழுது நிலைத்திருக்குமானால் அதற்கு மாறான கருத்துகளை இந்த உள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும் உபதேசம் உள்ள நிலையை பிரவேசிப்பதே கிடையாது உணர்வு நிலத்திலோடு கூட காணப்படுவதுதான் நீதியின் மார்க்கவசம் என்று சொல்லித்தர் சொல்லுகின்றார் ஒருக்கப்பட்டோம் என்று அறிந்து கொள்வது நல்லது இன்றைய கிறிஸ்தவ மண்டலத்தின் தெரியுமா மனுஷன் ஒருவரும் நீதிமன்றாக முடியாது நீதிமன்ற ஒருவரும் கிடையாது இயேசுதாவில் அடிக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள வசனம் அது இயேசு பிறகு நீதிமன்ற ஆக்கி இருக்கிறது என்று சொல்லுவது பகுதி வாசிப்போம் அநியாயக்காரன் தேவட ராஜ்யத்தை சுதந்திரப்பதில்லை என்று அறிவீர்களா அநியாயக்காரர்கள் பொருடையத்தைப்பதில்லை இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தது தெரியும் நினைக்கிறீங்க அவரிடத்தில் பாவருக்கு செல்லுபடினால் தமிழர்கள் தெரியும் விடுதலை பெற்றது என்று தெரியும் அப்படிப்பட்டவர்களுக்கு அதற்கேற்று ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறோம் என்பதை உங்களிடம் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் நீதிமன்ற பிரமாணத்தை மீறுகிறதெல்லாம் பாவம் பிரமாணத்தை கைகர் உபதேசமானது நாம் இப்போது நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு நம்முடைய பொழுது இருக்க வேண்டுமா நீதினும் மார்க்கவசியத்தை பறித்துக் கொண்டதாக இருங்கள் என்று அப்படி என்ன நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்கிறோம் கூடாது பாவத்தை கொடுத்து சுந்தர மடத்தில் வரக்கூடாது நம்ம விட்டு போய்விட்டு நாம் கழுவப்பட்டு விட்டோம் நம் கொடுக்கிற ஞானசானம் எதற்கு தெரியுமா பாவம் போக கழுவப்படுவதற்கு காலனியா முழுகிவிட்டதுனால் அது ஞானசானம் என்று எதுவும் சொல்லவில்லை ஞானசுரானம் என்று பாவம் போக மனுஷனை கழுவப்படுகின்ற ஒரு கழுவுகின்ற ஒரு அனுபவமாக இப்பொழுது தாமதிக்கிறது எழுந்து ஞானஸ் பெற்று கழுதப்படும் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அதே உபதேசத்தை மக்களுக்கு கொடுத்தபடி நான் சொல்லுகிறாரில் சிலர் இப்படிப்பட்டதாக இருந்தீர்கள் ஆயுத கத்திராசு தூய் ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்றங்களா எழுதியிருக்கிறபடி நாள் பிறமக்கு நாம் வசனத்தின்படி மாண்கின்றோம் வசனத்துக்கு மாறாதவர்களை சிந்திக்கிற உணர்வு இருக்குமானால் அவருடைய ஆயுதங்கள் நம்முடைய மாறுதலே புகார் என்று சொல்லி சொல்லுகின்ற நிச்சிக்கப்பட்டது என்று சொல்லி அதேபிரிப்போடு விழுந்து போய்விட்டார் காரணம் எனக்கு தெரியுமா தப்பிதமான ஆலோசனைகள் பிறவருடைய வசனத்தை விட்டு பிடிப்பதற்கான உபதேசம் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட மரணங்கள் என்ன செய்ய வேண்டுமா நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டவராக இருந்து எப்போது நம்முடைய உள்ள மேலாண்மை நினைத்துக் கொண்டிருக்க விட்டுவிட்டு நாம் பாவத்தில் பணிகளை விடுதலை பெற்று விட்டோம் என்று அறிந்திருக்கிறபடியால் மேலாண்மைகளை சிந்திக்கக்கூடிய மரண நமக்கு வேண்டுமான் குறைவு செய்திருக்கிறது மூன்றாம் அதிகாரம் ஒன்றில் அப்போ சரி பகுதியைப்படி சொல்வதை வாசிக்கலாம் நீங்கள் கூட இழந்ததுண்டான வலது பாரசத்தில் நாடுங்கள் விருப்பம் எப்பொழுது மேலாண்மைகளையே நோக்கிக் கொண்டிருக்குமானால் இந்த பூமை கூறிய காரிய நம்முடைய பிரதேசிக்க உலகத்தின் அதிபதி உள்ள உணர்வு நிமிடத்தில் காணப்பட வேண்டுமா நீதியின் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றனர் இப்படிப்பட்ட ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும் பொழுது இந்த தாக்குதலுக்கு நான் விலகி இருக்க முடியும் என்று சொல்லுகின்றனர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது சினவாசிகள் காலையிலே தொடுத்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லித்த போதும் சொல்கிறார் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் இறந்தார் அதனால மக்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமா சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது ஆயுத்தம் பாலரட்சி காலு தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படியான பிறருக்கு சமாதானம் கோர வேண்டும் பிறருக்கு இயேசுதாத நர்ச்செயலி அறிவிக்க வேண்டும் என்ற உணர்வு நம்முடைய உலகத்தில் எப்பொழுது இருக்குமானால் பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் அதை என்ன பண்ணுறான்னு தெரியுமா வேதம் சொல்களில் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் இவங்களுக்கு அளக்கப்படும் நிறைவுகளை பிறருடைய இல்லாமைகளை ஈழாமைகளை இவர்கள் முதலாவது அழைக்க ஆரம்பித்தாங்க மற்றவங்களுக்கு அவர் இருப்பாங்க பின் இவர்களுக்கு அளக்கப்படுகிறது எங்களுக்கு அப்படிப்பட்ட காணப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் பல இடத்துல தீவியானவர்களை சொல்லி பிறரை பறித்து பேசுகிற சோபத்திற்கு ஆராகவும் இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டும் என்ற உணர்வு சமாதானத்துக்குரிய சமாதானத்தின் ஆயத்தம் என்னும் பாலரட்சியை ஒரு கார் வெளியே தொடுத்தவர்களாக இருந்தேன் ஒரு ஆசிரை காணும் போது அவர்களுக்கு நாம் பெற்ற சமாதானத்தை சொல்ல வேண்டும் கடவுள் நமக்கு செய்த சொல்ல வேண்டும் நாம் இருந்த கஷ்டத்தை துன்பத்தை அதில் இருந்து விடுதலை பெற்றதும் இருக்குமானால் பாவத்தை நினைப்பதை பறைசாற்ற மாட்டோம் திருச்செவையின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவத்து விடுதலையாக்கப்படும் சாத்தாருடைய தந்தராலோசனை விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு அறிவிப்பதற்கான மாஞ்சி யாரும் நிறுவனத்தில் இருக்க என்று சொல்லி ஆமியான சொல்லுகின்றார் என்ன பண்ணினாலும் தெரியுமா ஆண்டு விட்டு விட்டு ஓவிய விடவில்லை பழைய போய்விட யூதரை விட்டு பிரிந்தபடினாலும் இப்படி ஆனதில் யூதமரத்தில் சேர்ந்து கொள்ளுவே சேர்ந்து கொண்டால் பாதுகாவல் இருக்குமே உண்டவ இப்படி செய்யவில்லையா சிவறி போனவங்க என்ன செய்ய அப்போ சொன்னபடியே லூக்கா எழுந்திருக்கிறதை வாசிக்கலாம் எட்டாமது ஆறாம் வசனம் சிவரி போனவன் பிரசித்தார்கள் பார்த்து தப்பா அவன் நினைச்சிருப்பாங்க எதுக்கப்பா அந்த மரத்தை விட்டு வந்தீங்க அவங்கள மெஜாரிட்டி ஆட்கள் நீங்க கொஞ்சம் பேர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அங்களோடு இருந்துட்டு கோயில் நேசினாதே அந்த கோயிலம் பண்ணியிருக்கிறாரு நீங்க அந்த கோயில விட்டுட்டு அந்த என்று சொல்லியிருக்க முடியும் அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டே போனார்களாம் ஆகவே இல்லையா இல்லையா அவரிடத்தில் அமவிசுவாசமான வார்த்தைகளை கேட்க மனுமில்லா அந்தபடி இவர்கள் அவர்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷத்தை அறிவித்துக் என்று எழுதியிருக்கின்றபடியால் இதில் அப்படிப்பட்ட பாதத்திற்கு விலகிவிட்டால் இப்படிப்பட்ட மனுஷனுடைய வேதனைகள் துன்பங்கள் வருபலாம் அதற்கு மாறான உலக பிரகாரமான ஆர்வலுள்ள வார்த்தைகளை கேட்டு அநேகர் சாத்தானு கடிமையாகி வருகின்ற காலமாக இருக்கிறபடினால் தந்திரங்களுக்கு வீழ்த்து நிற்க திராணிகளில் சர்வாயுத மறுக்கத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய ஆத்மாவை இவர்களுக்கு காத்துக் கொள்வார்கள் நம்முடைய வாழ்க்கை சரியாது போல மற்றவரிடத்தில் நாம் பற்றி சொல்ல முடியும் இந்த கணியகர் சொல்ல முடியாமல் போவதற்கு காரணம் தெரியுமா தங்களுடைய ஜீவன் அண்ணகரை வீட்டில் சண்டை அடிபடிமா இருக்கும்போது அடுத்து விட்டுக்காரர்களுக்கு சந்தோஷமா இருக்கு சமாதானமா இருக்கு எப்படி சொல்ல முடியும் என்று வெளிக்கப்பட்ட போய்கொண்டிருக்கிறார்கள் அதையான சமாதானத்துக்கு சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் பாதலட்சியை காலை தொடுத்துக் கொண்டிருக்கிறானால் மற்றவர்களுக்குக்கி கீழ்படுத்துகிறேன் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றோம் அப்படி சுகின்ற நேரத்தில் நம்முடைய ஆத்மா கட்டுப்படுதல் நாம் நம்முடைய ஆத்மாவை நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி காத்துக் வேண்டும் என்று சொல்லுகிறது நம்மை பார்த்ததற்கு தப்பிதமாக சொல்லாது மாலையிலே சில வாலிபர்கள் வழக்கமாக சுவிசஸ் அறிவிக்கப் போறதுண்டு உண்டு எல்லாருமா சேர்ந்து அறிவிக்கப் போவாங்க ஊர்ல எல்லாருக்குமோ சந்தோஷம் பண்ணி சுழிசா அறிவிக்கிறார்கள் என்றார் என்று சொல்லி மாநில போய் எல்லாரும் சைக்கிள் போவாங்க பக்கத்துல போகும்போது ஒரு நல்ல கொய்யா பழ தோட்டம் அழகாக காய்த்து நடந்தது பையன் மாதிரி போட்டு சைக்கிள் ஸ்டாண்டு ஏறி அந்த பக்கம் சாடி தேவையானது கிளம்பி வந்தாச்சது தோட்டக்காரங்க பார்த்துட்டேங்க நேரம் சரி பரவாயில்ல பள்ளிக்கூடத்து மாதிரி தெரியுறது பரிசா பரிசுட்டு போட்டு சின்ன பிள்ளைகள் என்று அவரு பேசாம நேரம் அவரு போயிட்டு கிளாஸ் பைக்கில் வீட்டு ஊருக்கு வந்துட்டார் கிராமத்துக்கு இவங்க பட்டத்துக்கு நாமல்லாம் ஒளிஞ்சுட்டு அவரை வீட்டு முன்னிலை வந்து பாட்டு பாடி நல்லா சூசரிச்சிட்டு பாதி மலைத்தர்த்திடத்தில் வாயில் சொல்லி பாடினாங்களா அவர் உடல் வந்தால் கண்டால பாடிடா வரும்போது கொள்ளையடிச்சு எங்க வந்து பாதி பாட்டு பாடுறீங்களாப்பா பாட்டு பாடுற நீங்க அதன்படி செய்யலாம் அறிவிச்சு கேட்டார் என்ற ஒரு சாட்சி புத்திரத்தில் படித்திருக்கிறோம் புதிய மாணவர்களே நம் பிறருக்கு சமாதானத்தில் அறிவிக்கக்கூடிய நான் புய்விடக்கூடாதபடி சர்வத்தை ஒடுக்கி காத்து கோபங்கள் வைரா பொறாமைகள் வாக்குவாதங்கள் இப்படிப்பட்ட உணர்ச்சியெல்லாம் அடைக்கி ஒடுக்கி ஆளுகை செய்யும் பொழுது சாத்தானத்தை மேற்கொள்ள மாட்டான் என்று சொல்லி பரிசுத்தான் உணர்வுகள் சுயசத்தை சொல்ல வேண்டும் நான் பெற்ற இந்த மையமும் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்தில் புலவர்கள் விரும்பினான் என்று சொல்லி கூட்டத்தை முடித்துவிட்டு இரவு பத்து மணிக்கு பஸ்ஸில் வந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ்ஸுக்காக வந்திருக்கிறோம் ஒன்றை மாலிவு இடங்க கூடி வந்தார்கள் பலவிதமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒருவன் சொல்லுகிறான் இயேசுநாதர் நல்லவர்களே கல்ல விஷயம் தெரியாது நாம வேற ஊர் ஆக்கு அப்ப நம்ம சகோதர அசதி சொன்னால் இங்கு ஒரு சம்பவம் நடந்து விட்டது யாரு ஓசி பாஸ்கர் வெளிநாட்டுக்கு ஆலை கூட்டிக் கொண்டு போறோம் சரி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து விட்டார்தான் அதில் இழந்து போன மக்கள் இப்படி பராயமாக பேசுகிறார் என்று காண்பிக்கிறேன் நல்லவர் என்று ஒருவரையும் சொல்லக்கூடாது என்று மாற்றி இருக்கிற காலமாக இருக்கிறபடியால் அந்த பிசாசின் தந்தரங்களோடு எதிர்க்கும் நிற்க காணிகளுபடிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தவித்துக் கொள்ளுங்கள் இழந்து போகின்றாரிகளை சுடுகிற பாதங்கள் மலைகளின் மேல்ழகாக இருக்கிறது மலை குறிப்பிடுகின்றது இப்படிப்பட்ட உணர்வுடைய மக்களுடைய கால்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் தீமை செய்ய விரைந்து ஓடுகிற கால்கள் உண்டு என்று சொல்லி இருக்கின்றது ஆராதனை முடிந்தவுடன் பலருடைய கால்கள் அப்படித்தான் விரைந்து ஓடுகின்றன அதனால் திருச்சவன் மிக கவனமாக சாத்தானமாய் தீமை செய்வதற்கு தூண்டிவிடாமல் இருப்பதற்கு தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நமக்கு செய்த நன்மைகளை பெறதுக்கு சொல்லுவது நல்ல செய்திகளை சொல்வது என்று பெறாமல் இருக்கணும் என்று சொல்ல மாட்டார்கள் சொல்வதற்கு மனம் இல்லை எவ்வளவு நன்மைகளை பெற்றாலும் சரளமா பேசுவாங்க கோயில் அவங்களுடைய சமூகத்தில் தேவன் சிங் நன்மைகளை சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம் என்று சொன்னால் பி சாசு உங்களை வெட்கப்படுத்துகிறான் என்று இருக்கிறது அப்படி பி சாசு இடம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய நாம் ஜெயிக்கிறோம் என்று சொல்லி அந்த நமக்கு சொல்லுகிறேன் வெளிப்படுத்தல் ஆரம்பம் பன்னிரெண்டாவது பதிமூன்றாவது வசனத்தை ஒரு உருவா செய்யலாம் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அந்த ஆண் பிள்ளைய பெற்ற ஸ்திரீ துன்படுத்தினது பனிரெண்டாவது அவைகளில் வாசமா இருக்கிறவங்களே களி அதுக்கு முன் தர ாலும்ாட்சியின் ரத்தினத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று ஆயுதம் சமாதான அறிவிக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்திலே கிடைத்த சமாதானம் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிடைத்த சமாதானம் எனக்கு வேலை கிடைத்த சமாதானம் இப்படிப்பட்டிருக்கிற சமாதானத்தின் அர்ச்செய்திகளை பிறகு அறிவிப்பது சுவிசெல்சம் என்று மேற்கொள்ள நாம் பெற்ற சந்தோஷத்தை உலகம் எல்லாம் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஆண்டவர் வந்தியின் இருந்த உலகத்திற்கு யாருக்கு நற்செய்தி அறிவிக்கப் போவதில்லை நம்ம இந்த நற்செய்தியாளர்களாக கருத்து உருவாக்கி விடுதலையாக்கப்படுவதற்கு நாம் சமாதானத்துக்குரிய சுழ் விசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது என்று அதை அனைவருகின்றார் இதை சில ஆறாவது அதிகாரம் பதினாறாவது நான்காவது வாசிக்கலாம் மேலாக விசுவாசம் ஆகிய அபியானவர் திருடன் ராணுவ வீரர்கள் அந்த காலத்து ராணுவத்திலே அதாவது கேடகம் ஒரு மாடு மாத்திரதான் இருக்கு போடுறது வேற ஆயுதங்கள் கிடையாது ஈட்டு வைத்திருக்க அதனால முன்னாள் வைத்துக் கொண்டுதான் வெட்டுவார்கள் அந்த வாகனத்தை தரத்தில் சட்டம் கேட்டு கை ஓய்ந்து கேடகத்தை கீழ விட்டுட்டா கழுத்தை விட்டிடுவார்கள் அதற்காக கேடகத்தை பிடித்துக் கொள்வார்கள் அந்த முகத்திலே ஆயுதம் இருப்பதற்கு மார்கவசம் தடுத்து வறுமையாக தெரியும் அந்த முகத்திலே மாட வைத்து வெட்டிடாமல் வீட்டை வைத்து குத்தாமல் இருப்பதற்கு ஒரு கேடகத்தை பிடித்ததை தடுத்து இப்படி யுத்த வீரர்கள் மேற்கொள்வார்களாம் ஆகிய ஆவிற்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டும் என தெரியுமா இல்லாமத்துக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்வதாக இருந்து மேற்கொள்ளும்படியாக அவிசுவாசமான வார்த்தை நம்முடைய உலக நம்மை உலத்தள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிற சாத்தாடைய திட்டத்தின் விலகிக் கொள்வதற்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்வதாக மில்லுங்கள் விசுவாசத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு வருகிற சோதனை சகிக்க முடியாமல் ஜெயிக்க முடியாமல் போனபடி ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் தெளிவாக இதுவரை நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மேலும் செய்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று விருப்பப்படுகிறதாக விசுவாசத்தினை உறுதிவதாக இருக்க வேண்டுமா அப்போது சாத்தானதை மேற்கொள்ள முடியாது என்று அது அவருக்கு அரியவரையே மீண்டாம் பனிரெண்டாவது சிலத்தை வாசிக்கலாம் சகோதரர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேவர அவிசுவாசமுள்ள கொல்லாத இணையம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள் சகோதரர்கள் விலகுவதற்கு என்பதான இறுதி உங்களில் ஒருவருக்குள்ள எச்சரிக்கையாக இருங்கள் தேவனை விட்டு என்ன ஏற்படுகின்றதாம் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதியம் பாவன் சிதிட்டா பார்வையோடு கூட பிறருடைய தப்பினங்களை நினைத்து நினைத்து சந்தேகம் நினைப்பது இப்படிப்பட்ட பொல்லாத இறுதி தேவனை விட்டு விளங்கி போய்விடுகிறார்கள் சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தை விட்டு மறவேற்பதில்லோத்தறிஞ்சு யாரும் யாரையும் சோத்திரம் பண்ண மாட்டாங்க போயிட்டு வந்து வரவேற்க வேண்டும் என்று எண்ணத்தை கொடுத்து ஆதனை செய்வதற்காக மரியாதை செலுத்த வேண்டும் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக விவாதிப்பு வரவில்லை இப்படிப்பட்ட சில தீவியான உணர்வுகளை கொடுத்து கொடுத்து கொடுத்து அதிவிசுவாசத்தை கொடுத்து தேவனமிட்டு விலக்குவது சாத்தானுடைய பெரிய திட்டம் என்று இங்கே வருஷத்தை ஆணையம் சொல்லுகிறார் சகோதரே ஜீவனுடன் தேவனவிட்டு விலகுவதற்கு எதிரான அமிழ் சுவாசம் உள்ள பொள்ள இருவியங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கையில் சரிக்கையாக இருந்தேன் இந்த அமிழ் சுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டவளாகும் என்ன எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் பிடித்துக் கொண்டவராகும் என்ன காயாமல் எந்த பாதுகாக்கில்லை கேடகம் ஒன்று மாத்திரமே அந்த முகத்தை பாதுகாக்கின்றது அதனால பார்வை அறிந்து முகாந்திருப்பதற்கு ஆமைக்குறி மீண்டும் மிகாந்திருப்பதற்கு அன்பா கொலை செய்யப்படாமல் இருப்பதற்கு அவருக்கு வியாதியை கொடுக்கலாம் வறுமையை கொடுக்கலாம் கஷ்டத்தை கொடுக்கலாம் அந்த வேணாலும் அழித்து போக வேறு பிள்ளைகளுக்கு கரிய செய்ய முடியாது சிலர் இதனை விழுந்து போயிட்டார்கள் வியாதி வந்து உடனே பாவம் சிந்துட்டாலே ஆண்டல் மேல இருக்கோ செய்தது பாவம் இவங்க கடல் என்னை அப்படிப்பு கொடுக்கணும் மேல குறை சொல்ல அந்த சாத்தான்களை பாவம் சீரமைத்து விட்டு ஆண்டவர் மேலே சொல்ல முடியாத ஆண்டல் என்னை ஏன் பாதுகாக்கவில்லை எந்த ஆண்டவரை குறை சேரக்கூடிய மனிதர்களை உண்டாக்கி அமை விசுவாசத்தை கொடுக்கிற காலமாக இருக்கிறபடியால் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவனாக இருந்தேன் யோகிடு சரத்திருத்தனம் வாசிக்கும் பொழுது ஒண்ணாமது காலம் இருபதாவது வாசிக்கலாம் எல்லாமே அழிந்து போயிட்டு இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை வாசிப்போம் கோபுர புசல் ஒன்னாம் அதிக இருபது முதல் இருபத்தி வரை தலையை பிரித்து தலையிலே விழுந்து பணிந்து இவ்வாணியா என் தாயின் கற்கத்திலிருந்து வந்தேன் இவ்வாணியா திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தரை நாமத்துக்கு கோதுமை பேரில் இருந்து சாம்பலாகிவிட்டதுக்கு சாப்பாட்டுக்குள்ள இருக்க முடியாது தஞ்சைக்கு வரக்கூடிய தானியமெல்லாம் குப்பையாக போய்விட்டது அதை குறித்து அதற்கு கவலைப்படவில்லை காற்றை மேல் இருந்து ஆடுகளும் ஆடுகளும் குதிரைகளும் மற்ற ஜாதிகளால் களவாய் கொண்டு போகப்பட்டு விட்டது அதை பாதுகாத்த வேலை காவல் ஆரம்பி கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் வந்தது அதை குறித்து அதிகமாக அதிர்ச்சி அடையவில்லை பொருள் தானே இழந்து போனால் கொள்ளலாம் என்று சொல்லி அடுத்த மணியாக மத்தியான பனிரெண்டாம் மணி நேரத்திலே பத்து குழந்தைகளை சாப்பிட்டு கொண்ட ஒரு கலரகின்றான் என்னப்பா சி என்று நான் எப்படியா சொல்ல முடியும் எல்லையில் அவன் முடியவில்லை என்று சொல்லி கதறுகிறான் சொல்லு என்று தேர்ச்சி சொல்ல வைத்த பொழுது பத்து பிள்ளைகளும் ஒரு நேரத்தில் சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு செய்தி வருமானம் என்பதை பரிசோதிப்பதற்காக விசுவாசத்திலே தோல்வி அடையக்கூடிய மனதில்கள் நம்ம காணப்படுகிறது நாம் மேற்கொள்ள முடியாமல் போது என்பது நமக்கு செய்ய முடியும் ஆன்பதை விட்டு விலங்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிற காலமாக இருக்கின்றபடியால் தீங்கு நாளை அவருக்கு நிற்க பிராணிய நூலாக முடித்து ஏதாவது சர்வாயுத வர்க்கத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதிகரித்து விட்டது அதற்காக என்ன செய்தார் தெரியுமா யோபு எழுந்திருந்ததன் சால்வை கழித்து தன் தலையை சிரித்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாயின் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் எடத்துக்கு திரும்புவேன் கருத்து கொடுத்தார் கருத்து எடுத்தார் கண்துடி நாமத்துக்கு சோத்தரும் என்றால் இவை எல்லாவற்றிலும் யோகம் பாவம் செய்யவில்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் கடவுளை கண்ணு இல்லையா என்னுடைய பிள்ளைகளாக பிள்ளைகளையா எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ன அரியாய செய்தாலும் என்று சொல்லி பாடி விரத்து தள்ளி ஆண்டில் விடுவோம் யோக பதவி வார்த்தை கூட சொல்ல கடவுளை பிடிப்பட்டது என்பதை அறிந்திருந்தார் கர்த்தர் கொடுத்தார் கத்திரி தாம்பத்து கருத்தர் என்று சொல்வது பெற்றுக்கொண்டே இருப்பதற்கு நன்றி செலுத்துவது மாத்திரம் விசுவாசம் அறிந்திருக்கின்ற அறிவினை நினைத்து நிற்கிற ஒரு குணாதிசயம் இருக்கிறதே அது அந்த விசுவாசம் அவர் வந்து எதை வேண்டும் ஆனால் செய்ய முடியும் நான் இந்த உலகத்துக்கு வரும் நிர்வாகியாகத்தான் வந்தேன் போல சொல்றேன் அவர் கொடுத்த நடுத்துக்கொண்டார் அவர்கள் அந்த நேரத்திலும் ஆண்டவரை தலைவர் நெல்லுங்கள் என்பதற்காக அந்த விசுவாசல் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த கேடகம் அதை தாங்கிக் கொள்ளோலியா அருமையான தேவச்சானதி நமக்கு அடுத்த போராட்டங்கள் எல்லாம் வரும் என்று சொல்லுகின்றது மாமிசத்தோடு ரொம்ப எந்த போராட்டம் என்றாலும் இறைவனுடைய அண்டை வீட்டிலே பிரிக்க மாட்டாது என்று அப்போசர்கள் சொன்னது போல நாம் சொல்ல வேண்டுமா கிறிஸ்துவ அண்டை வீட்டிலுமே எங்கடத்தில் இருந்து ஆலம் என்கிற இடத்திலே அவருக்கு ஒரு சிறைக்கூடம் இருந்தது பூமிக்கடிலே பனிரெண்டு அடி ஆழம் உள்ள ஒரு குண்டு குளான அதுக்கு வெளிச்சம் கிடையாது காற்று கிடையாது வேற ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டது மூடி மாத்திரம் போட்டு குண்டுக்குளம் போட்டு குண்ட கூடி வைத்திருந்தது வெளியில் உள்ள காற்று பிரவேசிக்க முடியாது அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள இருந்து கொண்டார் வெளிச்சம் கிடையாது அங்கிருக்கின்ற ஒரே ஒரு பாத்திரத்தை அந்த பாத்திரத்து தான் மலை ஜாலாதி பண்ணி அதை எடுத்துக்கொண்டு போட வேண்டும் அவரே எடுத்துக்கொண்டு போட வேண்டும் அவரே கையில் கொண்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட வேண்டும் இப்படிப்பட்ட கொடிய தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போய் என்ன சொன்னார் தெரியுமா கிறிஸ்திய விட்டு நம்மை புரிப்பவர் ஓடிக்கொண்டிருக்கின்றதான பின்தங்கிவிடக் கூடாது என்ற உணர்வு போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் எனக்காக மீறி வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய நாட்கள் எனக்கு தந்த நமக்கும் அந்த கிணடம் வைக்கப்பட்டிருக்கின்றது நான் விசுவாசத்தை விட்டு விலக செய்வதற்காக நேரத்தில் அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஜெயம் பெற்றுக் கொள்வதற்கு விசுவாசம் என்றும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லு அவர் என்னை கொண்டு போட்டாலும் யாரு மீது நம்பிக்கையாக இருப்பேனா அவர் மீது அவர் உண்டாக்கினார் கொண்டு போட்டாலும் போடட்டுமே அவருடைய நிறுத்தம் அது என்று சொல்லுகின்றதான் விசுவாச வாக்கு என்று வேதன் சொல்லுகின்றது இரண்டாம் அதிகாரம் ஒன்பது மொத்தம் செலுத்த வாசிக்கலாம் சரீரில்லா தியாகியாகிவிட்டது அழகில் ஆற்று படிக்க ஆரம்பித்து விட்டது கட்டிய மனைவிக்கு அது கஷ்டமாகிவிட்டது இந்த சனியினை போட்டு கட்டியிடுகின்றனே வசூலியா இருக்கும்போது வாங்க வாங்கப்போம்னா சொல்லுவாங்க புருஷனுக்கு வருமானம் குறையும் போது புருஷன் வியாதியாயிட்டா சனியின் தலைய மாட்டங்கள்னா எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க போல கருத்து அழகி புழு புழு ஆய் போட்டது ாயேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோட தீமையும் பெற வேண்டாம் நன்மை மாத்திருந்தான் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டுமா வெளிப்படுத்துவதர அடிப்பாங்க வீட்டுக்காரர் தான் மாற்றுவாங்க பாவத்தை சேர்ந்துதான் இவரு தான் சொன்னார் ஆமிக்க குடும்பங்கள் எல்லாம் இருக்கின்றது அவரை நான் பார்க்க வேண்டும் என்று விசுவாசித்து பார்த்தார் என்று பரிசுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றனர் கொண்டு வருகிற அக்கிரிய வசனங்கள் நாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நில்லுங்கள் ஊரார் யாரும் பகைத்தார்கள் ஒரு வெளியே கண்டால் பெரிய மனுஷனா எழுந்து மேல இருக்கிற துண்டை கையில போட்டுட்டு மரியாதை செலுத்துவோம் அவ்வளவு ஆசீர்வாதமான மனுஷன் வருகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நமக்கு இப்பொழுது மறைமுகமாக காரித்துப் போகிறார்கள் ஆற்று முடிச்சாச்சு சாகாமையாம் பார்க்கிறான்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்கள் அது குறித்து அவர் கவலைப்படவில்லை அருமையான நண்பர்கள் நான் பார்க்க வேண்டும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கடை சிறார்களும் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் அவர் ஈர கண்களால் காணவே இருந்த சேலத்தின் போன பின்பு இந்த மாமத்தில் பார்ப்பேன் என்று சொல்லி காத்திருந்தார் ஒரு நாள் ஆண்டு பார்த்து அழியா விசுவாசத்து தெரியுமா தேர்வனை முகமுகமாய் பார்க்கும் நிலைக்கு என்னை கொண்டு போக வேண்டும் அந்த விசுவாசம் என்பதை மண்டபத்தில் சொல்லிக் ஆசைப்படுகிறேன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிறதெல்லாம் எல்லாரும் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தேவனை முகமுகமாக பார்க்க வேண்டும் அதுவரை எவ்வளவு பெரிய தீமைகள் வந்தாலும் தேவன் பிரிக்க மாட்டாது இந்த விசுவாசம் இடத்தில் காணப்பட வேண்டும் என்று அவை அனைவர் விரும்புகின்றார் அதை குறித்த பூசலாகி ஒரு சொத்து போல் திருப்பீருக்கு நிறுவனம் எழுதும் பொழுது இப்படி சொன்னதாக வாசிக்கலாம் திருப்பியிருக்க நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினொன்னு வாசிக்கலாம் பாடுகளின் உயிரே நான் தந்து வர வேண்டும் அப்போது தேவனத்திலே சொல்ல முடியும் என்பது அறிந்திருந்தபடியால் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்து வல்லமையும் அவருடைய பாடலின் ஐக்கியத்தையும் அறிகிறது மரணத்துக்கு மன்னத்துக்குள்ளாய் எப்படியாக உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் ஒன்று விட்டேன் குப்பையும் எழுகின்றேன் இப்படிப்பட்ட எண்ணம் முடிவர்கள் தான் தன்னை விட்டு பொருள்கள் போய்விட்டாலும் அளவு போய்விட்டால் அந்தஸ்து போய்விட்டால் எல்லா போய்விட்டால் அதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் அது இரவலாக கடவுள் கொடுத்து அவர் வாங்கிக் கொண்டார் தேவைண்டிசை எல்லா உலக பிரகாரமான நன்மைகளை சுகத்தை செல்வத்தை பந்தத்தை குடும்பத்தை சுவாசிக்கிறவர்கள் அமருக்காவது இயேசுவை பின்பற்றிருந்தவர்கள் அது ஒரு நஷ்டம் வந்தவுடனே என்று ஒதுக்கி விடுகிறவர்கள் இயேசு கிருசுவடையில் சுவாசிகள் அது உலகத்தில் சுவாசிக்கிறவர்கள் நம் ஏசுரா சுவாசித்தவரை பின்பற்றி வந்திருக்கிற அப்படின்னால் சர்வாயுத வர்க்க்களை தரித்துக் கொள்ளட்டாம் அதிகாரம் ஐந்து அடிக்கப்படும் ஆலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ உபத்ரமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முச்சிலும் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறாலே முற்றிலும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் அவருக்கு அது வந்தது அவனால சொல்கின்றார் என்று சொன்னால் நம்ம ஒருவர் அன்பு செலுத்திருக்கிறார் நம்முடைய ஜீவனியே நமக்காக தந்திரமில் அன்பு செலுத்திருக்கிறபடியால் அவருடைய வளமையில நாம் ஜெயம் கொள்வோம் பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்லுகிறார் குண்டி போக வேண்டும் என்று திருளம் பெற்றுகின்றார் அவர்களை கொண்டு போற்றால் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறார் அந்த நம்பிக்கை வார்த்தையினால் வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளிலே நாம் அன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார் பலப்பட்டு பிடித்துக் கொண்டுள்ளது சரித்திரத்திலே இப்படி ஒரு சம்பவம் வெளிப்படுத்த எபிரியர் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழு முதல்வசனங்களை வாசிக்கலாம் ஒன்ந்தி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் மருத்துவ பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான் சோதிக்கப்பட்ட போது எல்லாருக்கும் விசுவாசத்தினுடைய சோதனை வரும் நம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறோமா இல்லையா என்று நிலை பரிசோதிப்பதற்காக சோதனைகள் வரும் அந்த சோதனையை நாம் விட கூடாது என்று தேவாதி போயிருக்கிறீர்கள் உறுதியுள்ளதாக தேவ நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் நிறைவேறும் மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக போறா என்பதை விசுவாசித்து அந்த வாழ்வுக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சொல்லுகின்றார் ஒரே பெறான குமாரனை மேலும் விசுவாசத்தினால் ஒப்பு கொடுத்தான் என்று வாக்கு திருத்தங்களை பெற்றவன் மரித்தோருந்த பத்தியவன் வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் என்று எனக்கு ஒரே பேராணவனியை பலியாக ஒப்புக் கொடுத்தான் மரித்தோர்ந்தவனை பாவனையாக திரும்ப நம்ம கொஞ்சம் கரைஞ்சி அழுதுனால என்று சொல்லி ம்ேக்குறாங்க ஆசீர்வாத அப்படிலாம் அப்படி கொடுக்கணும் கட்டளை கிடையாது மனதில கடங்கி கொண்டு செஞ்சப்பட்டு கொண்டு இது தேர்தலுக்கு பிரியமான பதி அல்ல உற்சாகமாய் கருத்தடி பிரியமாக இருக்கிறார் மனநிலை அவர் பார்க்கிறார் என்று சொல்லி இருக்கிற வாக்குத்திறைவேற வேண்டுமானால் உற்சாகமாக கொடுக்கிற மனநிலை அவர் எதிர்பார்க்கிறார் நாம் அதில் கசந்து கசந்து செய்வமானா அந்தவரும் கசந்து கசந்துதான் செய்ய முடியும் பிரியமான மிக வெளிப்பாக இருங்கள் வாக்குத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தார் சந்திதி வழங்கும்பாத்துக்கு நீதியாக எண்ணப்பட்டது நமக்கு ரமியான சகோதரர் ஆர்முக மணி வந்தார் நிலைநிலை பார்த்தார் அவர் சாத்தாங்குடைய வேலை என்பது சொல்லிக் கொள்கிறேன் ஒவ்வொரு காரணத்திலும் தேவனை விட்டு விலகருக்கு பெணர்வு கொடுத்து வேலை பார்த்துட்டு சம்பளத்தை விசுவாசம் அது உடனே தசோமாக எடுத்து கையில கொடுத்து கொண்டு போய் உடனே அது எந்த நாளா இருந்தாலும் திங்கக்கிழமையா இருந்தாலும் செவ்வாய் கிழமையா இருந்தாலும் சம்பளம் வாங்கிட்டு முதல்ல தசோமாக எடுத்து புருஷண்ட கொடுத்து ஆலயத்தில் கொண்டு கொடுத்து விட்டு வந்து சொல்லிவிடுவார்கள் எண்ண மரும பணியும் எல்லாரும் தானே நாமூறு ஐம்பது ரூபாய் குறைச்சு கொடுப்போம் நமக்கு எவ்வளவு சம்பளம் அவருக்கு தெரியுமா அவருக்கு தெரியாது யாருக்கு தெரியும் தெரியுமா அதற்கு தெரியுமா அதை இன்றைக்கு அநியகர் உணர்கிறது இல்லை நாகமான் கொடுத்த காணிக்கை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் தெரியாமல் இப்பொழுது வாங்கி கொண்டவருடைய கோடாரத்தில் கொண்டு வைத்து தரிசிக்குறான் அவர் கேட்கிறார் கிடைப்பதுன்னு தெரியுமா பண்டனைகளும் கோலிகளும் கண்ணீர்களும் செஞ்சல என்பதை அறிவித்துக் கொடுப்போம் சாதாரணங்களை வஞ்சிக்க முடியாத தேவர்ட்டு பிரிக்க முடியாத சூழ்ச்சியாக இருக்கிறபடியால் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் இந்த வாக்கு திட்டங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது ஆபரகம் இந்த வாக்குத்த பிடித்துக் கொண்டார் அது என்பது ஆபர்துடைய சந்ததிகள் ஆசீர்விக்கப்பட்டிருக்கிறது உன் சந்ததிக்குள் கூறியில் சகல ஜாதிகளும் ஆசீர் அப்படியெல்லாம் சந்தைகளை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லித்தேவன் தீர்மானித்திருந்தார் அந்த தீர்மானத்தை உடைக்க வேண்டும் என்று பல முறைகளிலே போராடின விசுவாசத்திலே உறுதியாக இருந்து ஜெயம் பெற்றார் என்று சொல்லி இருக்க அருமையா நாம் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம் நாம் எதை செய்ய வேண்டும் உறுதி விடுவதாக அவர ஜனி வாங்கிடுவார் அவருக்கு ஆண்டு என்ன சொல்வாரு தெரியுமா எடுத்து மறுநாள் வரும் வயிற்று நாள் வேலைக்கு போக முடியாது நூறு ரூபாய் சம்பளத்தில் கட்டா அப்படினாலும் அடுத்த மாதம் சம்பளம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு மன்னிச்சுடுங்க சரி பண்ணுங்க இனிமே பிடிச்சியாவீங்க அடுத்த மாதம் எடுத்து போராடி போராடி கொண்டிருந்தது எடுக்காட்டி அவருக்கு மனசு நிம்மதி கிடையாது கோயில் வாசல்ல வந்தால் அஞ்சு ரூபாய் எடுத்து மீதி கொடுத்து வந்து கடைசியில் என்ன தெரியுமா மிஷின் ஓடி கொண்டிருக்கும்போது இந்த கை தொடக்கிற மேலிஸ்ட் அப்படி போட்டாங்க மிஷின் பத்து ரூபாயா ஐம்பது ரூபாய் எடுக்கிறது இது ஏன் சொல்றது தெரியுமா கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் நேசிக்கிறதுனால தான் சிக்ஷை நேசிக்காத உலகத்தில் எத்தனையோ பேர் கொடிய வாழ்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சிஸ்டி வராது போது நாம் செய்த சிறிய சிறிய தவறுக்கெல்லாம் தண்டமை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்மை தூய்மை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக குற்றப்படுத்தவர்களாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக அக்கிலியாசர்கள் எல்லாம் அமைத்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலான விசுவாசும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக மில்லுங்கள் திருச்செயின் வரலாறுகள் மிகுதி என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றேன் சில காரியங்கள் மாத்திர அவ்வளோ சொல்லுகின்றோம் இந்த நாற்பது ஆண்டுகளான கபைகள் என்னென்ன நடந்திருக்கொடுத்துமானால் விட பெரிய வழிவரும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் அதுதான் திருச்சபையில் வந்திருக்கிற மக்கள் ஆகிய நான் மிக கவனம் உள்ளவர்களாக சாத்திராங்குடைய தொண்டர்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக அமைத்து மூடும்படியாக விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக இருக்கும் என்று எந்த துன்பங்கள் வந்தாலும் எந்த மரணங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு ஜீவன் என்று சொல்லக்கூடிய கிரிய காட்சி அப்படியே உயிர் போக வேண்டிய காரியம் என்றால் கிறிசுகாக உயிரினவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனதிலோடு கூட விசுவாசத்தை வளர்க்க வேண்டும் என்று ஆவியானவர் திருப்பத்தினார் ஐந்தாவதாக எம்எஸ் ஆர் அமிகாரம் சிறவாசிகள் அடித்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்பெஷல் போலீஸ்வார்கள் ரிசர்வ் போலீஸ் அவர் இரும்பு தொட்டு தரித்திருக்கும் அதாவது எதிரிகள் கை கல்லால் அடிக்கும் பொழுது கம்பால் அடிக்கும் பொழுது பின்னால் வந்து அடித்துவிடக்கூடாது என்பதற்காக இரும்பு கவசங்கள் அணிந்திருப்பார்கள் அதுபோல் எதிராகி சிந்தனை அடிக்கடி அடித்து அடித்து தாக்கிவிடாது தலைசீரா அணிந்து கொள்ளுங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டேன் பாவத்தை அப்படியே பாய்வோர் பருவதற்கு அவன் கொண்டு வரக்கூடிய வேலைகளாக இருக்கும் நாம் யுத்த காலத்திலிருந்து இருக்கிற சாத்தானோடு எதிர்த்து போர் கூறுவதற்காக நின்று எதிரியாக சண்டை போட மட்டும் வரமாட்டான் சில நெனைக்கலான் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷனாக வெளிப்படுவான் என்று சொல்லுகின்றது விருப்புகிறோம் என்பது சாப்பிட்டார்கள் தெரியும் ஆடம்பரத்திலா அல்லது உலகேசத்திலா ஐஸ்வர்யத்திலா அழகிலா அந்தஸ்திலா அல்லது பாம இன்பங்களா எதிராம் பரவி இருந்தோம் என்பதை தெரிந்திருக்கிறபடியால் அதை மறைமுகமாக அதை அனுபவிக்கப்படி கொண்டு வரக்கூடிய வேலையாக இருக்கும் அதை நாம் வேண்டுமானால் நான் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டவன் நான் ரெண்டாக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற சுந்தரை எப்போது உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமியர் சொல்லுகிறார் தலைசீராமை அணிந்து கொண்டவர்களாக இருந்த உள்ளே பாவம் சொல்லிட்டு அறிக்கைக்கு சில சூழல் அப்படி ஆயிட்டது விட்டு பிரியலாம் என்கிற எண்ண நமக்கு வந்து விடுகின்றது அதனால ரட்சணியம் இருந்து அரசிடலாமை அரசிக்கப்பட்டவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவன் இவ்வளவு பெரிய துரோகத்தை நான் எப்படி செய்வது யோசிப்பு சொன்னது போல அப்படி சொல்லும்படியான உணர்வுகள் தான் தலைச்சீராய் என்று சொல்லுவதும் என்பதை மறந்து விடாது பத்து கட்டளையில் அது ஒரு கட்டளை செய்யக்கூடாது எழுதி இருக்கிறது சின்ன சின்ன பொருளை கொள்கின்றோம் அது பொருளே பாவம் என்பதை எனை மக்கள் உணர்ந்து அதை செய்யாதிருக்க வேண்டும் என்று நான் விடுதலையாக்கப்பட்டவர்கள் அவசியம் இல்லை என்று சொல்லி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் பொருளுடைய பொருளை நிச்சய திருப்பாயாக என்று சொல்லுகின்ற அருமையான தேவ ஜனமே அவைக்குரிய வாழ்க்கையில் சாத்தான் மிக தந்திரமாக மக்களை கவனத்து கொண்டு வருகிற காலமாக இருக்கின்றபடி நான் மிக தெளிவுள்ளவன் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற உணர்வு நம்ம வேண்டும் என்பதை உங்களுமத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவீர்கள் சங்கீதம் நாற்பது ரெண்டு மூன்று வசனத்தை வாசிக்கலாம் அரசனாகி தாழ்வு ஒரு பாவத்தை தவிர பின்னர் எப்பொழுதும் மிக பயணத்து பிரிவராக இருந்த ஆரம்பித்து வருஷத்து சொல்லுகின்றது பயங்கரமான குளியிலும் உளியான சேர்த்து மருந்துகளை தூக்கி எடுத்து கால்களை கண்மலை மேல் என் கால்களை கண்மலின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை துதிக்கும் புதுப்பாட்டை வாயிலை கொடுத்தார் கத்தனை நம்புவார் அநேகரதை கண்டு பயந்து கர்த்தனை நம்புவார்கள் அநேரிய தேவகனனுடைய சாட்சியிடம் ஒரு ஜீவம் இருக்கின்றன மனநிலைக்கு உலகத்தில் கிடையாது என்று சொல்லி பயந்து நீங்கள் சொல்லுவர கத்தரை நம்புவார்கள் என்று சொல்லி தாதி சொல்லுகின்ற பயங்கரமான குடியீடு உரையான சேர்க்கை விருந்து தூக்கி எடுத்து கண்ணலில் மேலும் கால்களை நிறுத்தி நடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நாம கொடுத்தால் பிளிகள் மிக கவனமாக தீமையின்றி எண்ணுகின்ற எந்த காரியத்தையும் விரும்பக்கூடிய மனிதனுக்கு இடம் கொடுக்காதபடி லட்சியணியும் என்னும் தலைச்சீராவை தெரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் நான் இதில் விடுதலை விடுவிக்கப்பட்டவர் இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார் அவர்கள் சொல்கிறது உலகம் அனைத்தும் பாவத்துக்குள் ஆகிவிட்டது கடலில் சிலார்கள் ஆலை தகத்தில் எழுப்பியிருக்கிறார் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற மக்கள் இப்படிப்பட்ட எந்த உருவத்தில் வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஆவியானவர் தமிழம் பெற்றுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுதான் சில மாத வருடங்களுக்கு முன்னால் கருவாடை வைக்க வருவாங்க வீட்டுக்கார அம்மா கருவாடு வாங்கி இருக்கிறாங்க மாலைக்காய் வாங்கி ஒரு அஞ்சு காய் வாங்கி வச்சு தங்க எல்லாம் இருந்தது வாங்கிட்டு வீட்டுல கொண்டு கருவாடை வச்சு காசு எடுத்துட்டு வரதுக்குள்ள எங்க அம்மாவுக்கு இந்த மாலைக்காயில ரெண்டு காய எடுக்க நிரம்ப ஆசை உலக மக்கள் போட்டாங்க நம்ம விட்டு அம்மாவும் கவனிக்கல அவங்க போயிட்டாங்க பிறகுதான் மாலைக்காயிருக்கும் சரி அந்த பாட்டி எடுத்துட்டு போயிருச்சு நாம விட்டுறோம் அதை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் அந்த அம்மாவுக்கு வயிற்று வெளியெல்லாம் வந்து வயிறு எல்லாம் ஊதி போச்சு பாக்கு சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது முடிய போது ரெண்டு மாலைக்காயும் கண்டுல தெரிஞ்சுதான் ஐயோ பாவம் அந்த பும்பல் காய் எடுத்துட்டோம் சரி அவள் கடவுளுடைய பிள்ளைங்க ஆச்சு ரெண்டு மறுநாள் காலையில் வியாபாரத்துக்கும் போதால தலையெல்லாம் விரிச்சு போட்டு ரெண்டு வாழை கை கொண்டு வந்திருக்கு அம்மா தாய் என்னமா பாட்டி சாயங்காலம் தான் வருவீங்க காலையில் வந்துட்டீங்க இல்லம்மா ராத்திரி பூரா உரக்கல ஏன் பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சுது வயிறெல்லாம் ஊதி போச்சு அம்மா ஏன் எப்படி ஆச்சுது மருந்ததா அது குடிக்கலாம் மருந்தெல்லாம் குடிக்க குடிச்சு பார்த்த முடியல அந்த காலையிலேயே ஒரு காலி நினைவுக்கு வந்தது யாருக்கு தெரியுமா உலக பொம்பளைக்கு நினைவுக்கு வந்தது நமக்கு நிறைய பேருக்கு வரல இச்சரம் தெரியுமா இதெல்லாம் பாவம்மா கண்டாயிரம் கொடுதான வச்சுட்டு வாழ்க்கையை பழமொழிகளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது மக்களையும் இந்த வாழைக்காய் இல்லப்பாட்டி கொண்டு போங்களுக்கு தெரியுமா இருந்தால் இல்லம்மா வயரதா ஊதி போச்சு வேண்டாம் அப்படியே நீதி செய்யறது விரைப்பட்டுக் கொள்கின்றேன் திருச்செண் பிள்ளைகளை மக்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் பல ஆண்டுக்கு முன்னாலே ஒரு ஜோப் வரைக்கும் நடந்ததுக்கு சொந்தமானவருடைய சபை இவள் போய் கொண்டிருந்த சபையின் கூட நாங்க பல பேர் வழக்கம் அப்படி மத்தியான ஜபத்தில் கடந்து கொண்டிருக்கும் போது ஆரம்ப காலம் நாங்க அந்த ஏரியா கூலியும் போனா அங்கே மாமி விட்டு அந்த சபைக்கு போறது வழக்கம் அப்படி இருக்கும்போது அங்க நிறைய நோயாளிகள் இருந்தார்கள் அவங்களுக்கு ஜெபிக்க முடியும் அந்த சொன்னார் கல் இருந்து கைய அடக்க முடியல சத்தமா ஆவியான பேசிட்டார் நீ களவு செய்ததும் மறை துத்ததும் இல்லையோ அதனால கைகள் ஒழியவில்லையோ என்று சொல்லி சத்தமா வார்த்தை வந்துட்டு பாக்கறாங்க அவளா அந்த அம்மாவா எடுப்பாய பொல்லாத களை காலியா சிலர் சொல்றாங்க கொஞ்சம் வருத்தன் சொல்லிருக்கலாமே என்று அவரு மனசில் நினைச்சிருக்கிறார் பெரிய அந்த அம்மா ஜெயிச்சு முடிச்சுடுறேன் ஐயா நான் களைவு செய்தது நிறை எடுப்பேன் சரு எடுப்பேன் பக்கத்து விலையில போய் மற்றபடி ஒண்ணு செய்திருக்க மாட்டேன் அவனா சொன்ன அது உங்களுக்கு தான தெரியாது அதை மன்னிப்பு கட்டுடுங்க அந்த இடத்துல தங்க ஏதாவது எடுத்த சொல்றாரு அது உங்களுக்கு தானே தெரியும் என்று சொல்லு அது அப்ப இந்த பிள்ளைகிட்ட கேட்டு சொல்றேன் என்னையா எடுத்த பிள்ளைகிட்ட தானே கொடுத்திருப்பேன் அதனால கேட்டு சொல்றேன் சரி செய்ய விட்டாச்சு நீ இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா விசுவாசிகளாகி நம்மை ஆண்டு பார்த்துக் கொண்டே இருக்கிறார் பொருள் எதுவாக இருந்தாலும் அனுமதி இல்லாமல் தோடுவது பாவம் என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றது சாத்தான சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் இப்படி தவறு செய்ய வைத்து மக்களாக மாற்றிவிடுகின்றபடியால் அக்கீரியாஸ்திர அவித்துக் கொள்ளும்படியாக விசுவாசம் கேட்கத்தை பிடித்தவர்கள் மாத்திரமல்ல லட்சியணி தலைசீராவை தரித்துக்கொள்ளும் ரசிக்கப்பட்டவள் இந்த பாவனம் செய்யக்கூடாது கோடி கோடியாக தந்தால் அவருக்கு பிரியமில்லாது எடுக்க மாட்டேன் ியமானமே மிக கவனமாயிருந்தும் இடம் எடுத்து விடாதீர்கள் அது உங்களை இறைவனை விட்டு பிரித்துவிடும் என்பது சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் நான் தேவனுடைய ஜனம் தேவடி சரீதத்தோடு இணைந்திருக்கின்ற ஒரு ஜாதி தேவடி சரிதமாக சபை இந்த சபை பரவத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக அதனால் பிசாசும் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிர செய்ய வைத்து விட்டு தூரமாக விலகி செல்ல வைப்பதற்கு போராடுகிற காலமாக இருக்கிற எதிர்த்து என்னும் தலைசீராவை உங்கள் கலையிலே சரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றன காவிலுக்கு எப்படி இந்த உணர் பயங்கரமான குயிலும் உரையான சேற்று மருந்தனை தூக்கி எடுத்து கண்ணலில் மேலின் கால்களை உறுத்தின் அடிகளை உறுத்தி உறுதிப்படுத்தி நமது தேவனை துணிக்கும் புதுப்பாட்டை நாவிலே கொடுத்தே கண்டு கர்த்தரி நம்புவார்கள் பயந்து கர்த்தரி நம்புவார்கள் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை கண்டு இது கூட பாவோமா இப்படி எல்லா மாண்டுகள் சொல்லுவாரா அந்த பெரிய ஆச்சரியமா இருக்கிறதா பயந்து கர்த்தரி நம்புவார்கள் என்று சொல்லுகிறபடினால் நமது மூலமாக சொல்லுற வார்த்தை கண்டு யாரும் நம்முடைய வாழ்க்கையை கண்டு கர்த்தர் நம்ப வேண்டும் நூற்றி பதினாறாவது சங்கீதம் பதிமூன்றாவது வாசிக்கும் பொழுது ராவந்திராஜாய் பிடிச்ச போது வாசிக்கலாம் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கருத்து நாமத்தை கொள்ளுமே பாவம் செய்து கொண்ட பாத்திரத்தோடு கர்த்தனை தொழுதுகொள்ளும் என்று சொல்லவில்லை பாத்திரத்தை எதற்காகட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வை மறந்துவிடக் கூடாது என்று அப்படி அனைவர் சொல்லுகின்றார் அடுத்தபடியாக ஆவியை பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகாரம் பதினேழாவது மறுபடியும் தேவசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உபதேசம் மூலமாக ஜெயித்து மேற்கொள்வதற்காக ஆவியின் பட்டய நம்முடைய களத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா எல்லாம் போனா சொன்னா எதிராளிகள் வெட்டும் போது ஒண்ணு செய்ய முடியாத விழுந்து போய் விடுவாங்க மலிந்து போன காலமாக ஏதேனும் பரவி மனு மக்களை ஏவனிட்டு வருகிற துரு உபதேசத்தை எதிர்த்து போராடுவதற்கு மேகவசமாக ஆவியின் பட்டத்தை எப்போது ஆட்டி ஆவியின் பட்டத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியான சொல்லுகின்ற எப்பொழுதுமே கையில் ஒரு ஆறு ரூபாய் ஆயுதம் கண்டா கிட்ட நெருங்கி போறதுக்கு பயம் தான் நிச்சயமாக சாத்தான் மூடிவிட்ட காலமாக இருக்கின்றது சற்று உலகத்தை மூடுகிற பொழுது கத்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று மருந்து கொண்டபடியினால் பட்டயத்தை பிடித்துலாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை அவசரங்களை வாசிக்கும் பொழுது நேசருக்கு பினாபாயி தேவன் ஒரு பரீட்சை வைத்தார்கள் அனுப்பி நம்முடைய ஆவி குருகிறுத்தை முழமை பரீட்சை மறுப்பதற்காக அவர்களை மேற்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக தியமதிப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கும் பொழுது படித்தவங்க பெரியாக்கு என்ன ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அவர் ஒன்று புசியாதிருந்தார் முடிந்த பின்பு அவருக்கு பசு நாட்கள்படி சொல்லும் என்றால் அதாவது சாத்தா எப்பொழுது தெரியுமா நமக்கு குறைவுகள் வரும் பொழுது இல்லாமிகள் வரும் பொழுது இப்போது கடந்து போய் பரிசோதித்து விடலாம் என்று சொல்லி சந்திப்பதற்கு அந்த சாத்தா நாட்களை அனுப்புவானா நீங்க குடிசையில் இருக்கிறீங்க இப்படி இல்லா உதவிகளை ஆசீர்வாத்து உலக நன்மைகளை காட்டுவது போல சாத்தானம் பேசுவதற்கான காலங்கள் வரும் இவர்கள் விழிப்பாக இருக்கிறது மாத்திரம் ஜெயின் பெறுவர்கள் பணவசிகள் செய்கிறோம் என்று பெரிய காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லலாம் அநேகர் வந்து எங்களிடத்தில் எங்களுக்கு பெரிய சாத்தானுடைய உபதேசம் என்று சொல்லி தெரியும் நாங்கள் புதிய அரசு கட்டுவதற்காக கருத்தனை அனுப்பியிருக்கிறார் நாங்கள் அந்த வேலை செய்து குறிப்போம் என்று சொன்னதுனாலே இந்த நாற்பது ஆண்டுகளாக சபை கட்டுகிற வேலையை நினைத்து நடக்கிறோம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் சோர்வடைந்து இருக்கிற நேரத்தில் சாத்தான் இப்படிப்பட்ட பிரதிநிதிகளை அனுப்புகின்ற நேரத்தில் அவருக்கு பதில் சொல்லி ஜெயிக்க முடியாது தோல்வியடைந்து போயிருக்கிறார்கள் ஆகினாலும் நீங்கள் ஆவியின் பட்டத்தை எடுத்துக் கொண்டுள்ளதாக இருங்கள் இப்பொழுது பசு உண்டாகிவிட்டது அப்பொழுது இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்லி சொல்லி ஆண்டு விடுத்தது குமாரன் அவனுக்கு தெரியும் அந்த ஆண்டனையே பரிசோதிக்கிற அற்புதம் ஏயா பசியா இருக்கணும் கல்லையே அப்பமாக்கி சாப்பிடலாம் தானே அற்புதத்தை எதிர்பார்த்தார் அற்புதங்களை சமத்தான மனிதர்கள் சொல்வதற்காக அற்புதம் அனுப்பிக்கிறவர்கள் என்னுடைய வேலை இன்னும் வரதனை என்று சொல்வன் அப்பிதா செய்யக்குமார் என்று செய்ய மாட்டார் அப்படியான திரு சமசு சொல்வதை செய்ய வைக்க வேண்டும் என்பதற்கான சமத்திரத்தை தூண்டினார் ாலும்பு பிரசாஸ் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சகேல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து அவரை இடமில்லை மறுபடியும் சோதிக்கிறான் பாருங்க விசுவாசிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய உலகத்தில் எந்தெந்த இடத்திற்கு எந்தெந்த இடம் கொடுக்க நேருகின்றதோ அதில் எல்லாம் கொண்டு சென்று அவன் சோதிக்க பார்க்கும் பொழுதெல்லாம் ஆவியின் பட்டத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் மனுஷன் அப்பத்திராவை மாத்திரமல்ல தேவிட வாயிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான் சொன்னார் அடுத்தவரை உயர்ந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு விஷயத்தில் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளையும் மகிமையும் உனக்கு தருவேன் இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் நீர் என்னை பயந்து கொண்டால் எல்லாம் உம்முறைதாகும் என்று சொன்னார் வார்த்தை விட்டுட்டு நான் வார்த்தை கேளு இந்த உலகத்தை நாம் தந்துருவேன் ஆபிப்பிரி பாதையில் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் அதை விட்டுவிட்டு உலகத்துக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா என்ன உலகத்தையும் உலக தூணங்களின் காண்பிக்க ஆரம்பித்து விடுதலை அநேகர் விசுவாசத்து வழிகளுக்கு ஆரம்பித்து விடுகிறார்கள் அந்த சத்தியத்தை விட்டு விடுவதற்கு ஆரம்பித்து விடுகிறார்கள் சொல்லுகிற என்னை பணிந்து கொண்டால் இவர்கள் எல்லாம் புதிய மாணவர்களே ஏசியோட்டி நிலையில் இருக்கிற மக்களுடைய வார்த்தை நீங்கள் கேட்டால் சாத்தானை படிந்து கொள்வது என்பது அதனுடைய பொருளாக ஆகிவிடுகின்றது அவருடைய கைப்படிப்பது கைப்படிந்துவிடும் என்பது பொருளாகிவிடுகின்றது அங்கேதான் பிரதிபுத்திரமாக பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் தேவநாய கணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக வேதவசமத்தை கொண்டு சாத்தான ஜெயித்தார் என்று எழுதியிருக்கின்ற பல ஏற்பாடுகள் எல்லாம் அதை பயன்படுத்தினால் சாத்தானம் மேற்கொள்ள முடியவில்லை ஆகிய நான் அருமையாளி விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டவளாகியும் லட்சணி மனும் தலைச்சீழாவை தரித்துக் கொண்டவளாகியும் தீவாசுமாகி ஆவியின் பட்டத்தை அவருடைய இஸ்லேமுக்கு மேல் அவரை நிறுத்தி அவன் தேவாலயத்தில் இங்கே இருந்து தாழ குதியும் ஏனெனில் உண்மை காக்கும்படிக்கு தன்னுடைய தூதலுக்கு உண்மை குறித்து என்றும் உமது பாதல் கல்லில் எழுதாதபடிக்கு அவர்கள் உண்மை கையில் ஏற்றுக் போவார்கள் என்று எழுதியது என்று சொன்னார் பயன்படுத்தினார் பாருங்க பிள்ளைகள் மிக கவனமாக வேதவசனத்தை கொண்டு யார் போதித்தாலும் நாம் இதுவரையில் கற்றுக் கொண்டிருக்கிற உபதேசத்துக்கு மாறாம யாருடைய வார்த்தைகளும் கேட்காண்டபடி அது எதிர்த்து நிற்பதற்கு ஆவியின் பட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல அவர்களும் கற்றை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார் சோழ விடுத்த பின்பு புலகாலம் அவரை விட்டு விலகி போனார் அவருக்கு கத்தரை பரீட்சை வராது என்றார் உடனே சாத்தான் அவர்களுக்கு விலகி போனார் இப்படிப்பட்ட சோதனை உண்டாயிருக்குமானால் உங்களுக்கும் இந்த சோதனை வரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நம்ம அவர் சென்ற பாதனை சென்று அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்பி சென்று கொண்டிருக்கிறபடியினால் நம்மை பிரிப்பதற்கு இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலை சாத்தான் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறபடி நான் இந்த பிசாசன் தந்தவர்களோடு எடுத்து நிற்பதற்கு சர்வாயுத மருக்கங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அடைக்க வேண்டும் புஸ்தகம் ஒன்னாவது விகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரை சொல்லுங்க உண்மையான வசனத்தை நன்றாய் பச்சை கொள்ளுகிறவனு அடங்காதவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாக பேசுகிறவர்கள் பிரிந்து போவதற்காக மாணவலை வாய்களை அடைத்து அவர்கள் மடத்தில் பேசாத இருக்கும்படி செய்ய சொல்கிறார் என்ன அவங்களும் ஒரு சபை தானே எதையாச்சும் போறாங்க அப்படி வர்றவங்களைய நம்ம அப்படி தப்பா பேசணும் அவருடைய உள்ளத்திலே எப்படி அந்த சருப்பம் ஏவாடத்தில் பேசிவிட்டு போய்விட்டது எதிர்த்து பேசாமல் இருந்தபடினால் அதோட உலகை செய்ய ஆரம்பித்தது என்று சொல்லி சொல்லுகின்றார் ஆரோக்கியமான உபதேசத்தினால புத்தி சொல்லவும் எதிர்பேசம் இருக்கும்படி நான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை வென்றாய் பற்றிக் கொள்வதாயிருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத்தும் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் மீன் பேச்சுக்காரரும் மனதை மயக்கமாக இருக்கிறார்கள் வாயை வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகராங்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவழ்த்து போடுகிறார்கள் என்று அப்போ சொல்றார் சர்வ பிரகாரமான காரியங்களை பேசி காவிய காரியங்களை விட்டுவிடக்கூடிய மக்களை ஏற்றுக்கொள்வது அவருடைய உபதேசங்களை கேட்பதும் தவறு என்று சிறிது வேதமாக்கி நமக்கு படிப்பிக்கிறோம் ஒன்றாக இருக்கின்றது ஏதேன் தோட்டத்திலிருந்து உருவாகி இருக்கின்றது அநேக தேவனை பற்றி இருந்த மக்கள் நிலகி போய்விட்டார்கள் அப்படியும் பயவுள்ள சொல்லி இருக்கிறதே ஒரு இருந்து மோஷத்தில் போகலாமோ என்று எண்ணூடியதான எண்ணங்கள் காரணம் என தெரியுமா அப்படிப்பட்ட போதனைகளை கேட்பதனால் எதிர்பேச போவன் திருச்சபைக்கு மேலதான உபதேசங்களை இந்த உபதேசம் இதற்கு முன்பு வெளிப்படுத்தப்படவில்லை ஆகையினால் அவர்களை தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி தப்பிதம் என்று சொன்ன மக்கள் அநேக நேரில் பேசியிருக்கிறார்கள் அப்படி வாயுகள் அடைக்கும்படியான வார்த்தைகளை கருத்து சொன்ன அவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு கடந்து போயிருக்கிறார்கள் நினைத்து நிற்க வேண்டும் அதற்கு மாறாக யார் எப்படிப்பட்ட தேவ வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட உபதேசத்தின் மூலமாக இந்த வாய்களை அடக்க வேண்டும் என்று சொல்லி ஆபி அனுபவி ஆகையினாலே தேவ வசனமாகி ஆவியின் பட்டத்தை பட்டியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக ஏழாவதாக வேண்டுமா எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆதினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் ஜபத்திலே விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்றார் ஜபிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக வாசிக்கலாம் பரிசுத்தவான்களுக்காக ஜபிக்கிற ஜபத்திலே விழித்துக் கொண்டிருக்க வேண்டிய எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவினால ஜபம் மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள் பரிசுத்தவான்களுக்காக ஜபிக்கிற ஜபத்தில் விழித்திருக்க வேண்டுமா பரிசுத்தவான கூடிய அதிமுக விழித்திருந்து ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்காக நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று பரிசுத்த மேத வாக்கியம் படிப்பித்து தருகின்றனர் நடத்துகிறவர்களோடு அவர்கள் சோர்ந்து போய்விட்டால் அவர்கள் பதிவிடப்பட்டு விட்டால் ஆமைக்கறி வாழ்க்கை தோல்வியடைந்த என்பதை எண்ணுகின்ற மக்கள் தங்களை நடத்துகிறவர்களுக்காக ஜப மண்ணீர் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ஜபத்தினால் தான் நாங்கள் தாங்கப்படுகிறோம் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் நேற்று இரண்டு முறைக்கு பெரிய பிலை இன்னைக்கு ஆறாவது நடத்தக்கூடாதே நடத்தி பெலிணப்படுத்தி மண்ணையை தெளிவினப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவ ஜனங்கள் நடத்திப்புகாரளுக்காக ஜபம் பண்ணாதிக்கூடிய மனநிலைகளை உண்டாக்கிவிட முடியுமா ஆகினால பரிசுத்தவர்களுக்காக ஜபிக்கிற ஜபத்திலே வெளித்திருந்து போராட வேண்டும் என்று கீழ்படி அடங்குகள் இருக்க மாட்டாது செய்யும்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறேன் சிலருக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது எதிர்பார்க்கிறார்கள் அது உங்களுடைய தப்பிதமான அபிப்பிராயம் என்பதை ஆசைப்படுது எந்த பெற்றோர்களும் பிள்ளைகள் தவறு செய்யும் போதெல்லாம் வாழ்த்துதல் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள் எச்சரிப்பார்கள் திட்டுவார்கள் அடிப்பார்கள் அது பிள்ளைகளை கொடுத்துவதற்கான ஆலோசனையாக இருக்கின்றது அப்படி ஆவிவறு செய்யும்போது கண்டிக்கிறோம் எச்சரிக்கிறோம் உணர்த்துகிறோம் இணை செலவு ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை சிலர் கோயிலுக்கு வர மாட்டாங்க பொருளை கூட சொல்லுவாங்க ஆலோசனை கேட்க வந்த சத்தம் கூட்டுட்டாங்க அதனால வரல கோயிலுக்கு எவ்வளவு தோசமான காரியம் தெரியுமா இந்த நாட்கள்லாம் மருத்துவத்துவங்களுக்காக அவள் ஜபித்திருக்க மாட்டார்கள் ஜபிக்க வேண்டும் என்ற இருக்காது யாராவது சொல்லலாம் மனசில் வச்சுக்கொண்டு அவர்கள்